தூக்கம் போன்றவற்றால் நீங்கள் மிகைக்கப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சூரியன் உதைக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் உமது இறைவனின் புகழை துதிப்பீராக என்று ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி இறை வசனத்தையும் ஓதிக் காண்பித்தார்கள்